ம் குருபிரணுருதேவோ மஹேர்சாம் ப்ரம்ம தமை ஸ்ரீ குரவே நமஸ் ப்ரமன பிரமனோ நரங்கோ நக அனப்பேஷ் ஷுச்சிர் த கருண அமதர ஏவம் லக்ஷணசம்பருமவித்தம உபாசாத்யபிரயத்னேன ஜிஜாசோஸ்வார்த்தசித்தே மெய்யன்பர்களே ஆதிசங்கரர் உபதேசித்த சர்வவேதாந்தசித்தாந்தசாரசங்கிரகம் என்கிற ஒரு நூலிலிருந்து குருவின் லக்ஷணங்களைப் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது ஷுச்சிகி சுச்சிகி என்றால் தூய்மையானவர் புறத்திலும் அகத்திலும் தூய்மையாக இருப்பார் அவர் எளிய ஆடை உடுத்தியிருந்தாலும் அந்த ஆடை தூய்மையாக இருக்கும் உடல் உடலை பலமுறை நீராட்டி தூய்மையாக வைத்திருப்பார் அது உள்ளத்திலே தூய எண்ணங்கள் அமைந்திருக்கும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவரால் உபதேசிக்கப்பட்ட குரல் நாம் பேசுகின்ற வாய்மையின் மூலம் அதாவது உள்ளதை உள்ளவாறு சொல்லுவதன் மூலம் நமது உள்ளத்தின் தூய்மையை உணர்ந்து கொள்ளலாம் என்பது அதனுடைய பொருள் புற தூய்மையை தண்ணீரால் அமைத்து கொள்ளலாம் ஆனால் அகத்தில் தூய்மையை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால் நாம் பேசுகின்ற வாய்மையின் மூலம் உள்ளதை உள்ளவாறு சொல்லும் தன்மையின் மூலம் புரிந்து அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசமாட்டார். எனவே அவர் சிறந்த வாய்மையாளர் ஆகவே சுச்சிகி என்பது புற தூய்மையும் அகத்தூய்மையும் உடையவர் என்பது கருத்து தக்ஷஹா தக்ஷஹா என்றால் திறமைசாலி என்று பொருள் இந்த இடத்திலே அவரை என்ன திறமைசாலி என்று சொல்ல முடியும் மாணவனை பக்குவப்படுத்துவதில் திறமை வாய்ந்தவர் மாணவனுக்கு தத்துவத்தை புரிய வைப்பதற்காக பல்வேறு உதாகரணங்களை சொல்லி அந்த கருத்தை விளங்கச் செய்வர் சாஸ்திரங்களிலே பலவிதமான முறைகள் மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்குவதற்காக வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன பஞ்சகோஷ விவேக பிரக்ரியா பிரக்ரியா என்றால் முறை அவஸ்தாத்ரய பிரக்கிரியா திருதிருஷ்ய விவேக பிரக்ரியா என்று பலவிதமான சொல்லிக் கொடுக்கின்ற முறைகள் இருக்கின்றன அவைகளிலே அவர் நிபுணராக இருப்பார் என்று பொருள் கொள்ளலாம் ஒருவேளை அவர் இல்லறத்திலே இருந்து கொண்டு ஞானியாக குருவாக இருக்கலாம் புறத்திலே வாழ்க்கைக்கு தேவையான செயல்களை செய்வதிலும் கூட அவர் நிபுணராக இருக்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம் எனவே தக்ஷகா கருணாமிருத்த சாகரஹா சாகரஹா என்றால் கடல் அமிர்தம் என்றால் அமுதம் கருணை என்றால் இரக்கம் இரக்கத்தை தமிழிலே அருள் என்றும் சொல்லுவார்கள் ஆகவே அருள் அமுதக் கடலாக விளங்குகிறார் சீடனிடத்தில் நன்கு இரக்கத்தை காட்டி அமுதம் போன்ற ஞானத்தை வழங்குவதிலே எல்லையற்ற தன்மையுடையவராக இருக்கிறார் என்பது பொருள் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்